பதினாலு ஒன்று தொண்ணூத்தி ஆறு அன்று சென்னை மக்கா மஸிதில் நடைபெற்ற அவர்கள் பேசிய பயான் ذالಿಕல் கிதாபுல் அரிப பிக் ஃதுல்லில் முத்தகீன் صدق الله مولانا العظيم قال النبي عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله وهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او الى امراة ينكحوها فهي هجرته الى مهاجر ال ال وكما قال عليه الصلاه والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு உரிய பெருமைக்குரிய இந்த விழாவின் அருமைக்குரிய தலைவர் அவர்களே வருகை தந்திருக்கும் ஒலமா பெருமக்களே பெரியவர்களே நண்பர்களே குரான் ஷெரீஃபை பற்றியும் ஹதீஸை பற்றியும் கேட்பதற்கு நல்லதொரு வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஜமாஅத்துலமாவினர் ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்ட வேண்டிய நாம் கேட்டு செவிமெடுத்து செயல்படுத்த வேண்டிய முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு சூழ்நிலையில நல்ல கருத்துக்களை எல்லாம் கேட்டு விழா இறுதி கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் அருமையானவர்களே அல்லாஹி அலசானு தாலா குரானை நமக்கு தந்திருக்கிறான் குரானுடைய ஆரம்பமே அலிப்லாம் மீம் அலிப்லாம் மீம் என்பதற்கு என்ன அர்த்தம் இதனுடைய சரியான அர்த்தம் என்ன சரியான எழுதப்பட்டிக் இதனுடைய கருத்தை அல்லாஹுவே மிக அறிந்தவன் அறிகிறான் என்று சொன்னால் பிறகு அந்த வார்த்தையை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இந்த கருத்தை அல்லாஹுதான் அறிகிறான் இதற்கு மட்டுமல்ல யாசீர் என்று சொன்னாலும் சரி தாகா என்ற குரானிலே பல இடங்களில் வந்திருக்கிறது இந்த தனித்தனி எழுத்துக்கள் வார்த்ததியிலும் இது மற்ற வார்த்தைகளுக்கு அகராதில் அர்த்தம் கிடைக்கும் அல் கிதாபுக்கு அகராதியில் அர்த்தம் கிடைக்கும் அர்த்தம் கிடைக்கும் அர்த்தம் கிடைக்கும் ஆனால் அலிப் இது போன்று வந்திருக்கூடிய இந்த அறிவுகளுக்கு எந்த அருத்தமும் எந்த அகராதியும் இல்லை அகராதியில்லை என்பதல்ல அல்லாஹினால் அனுப்பப்பட்ட குரானுக்கு அனுப்பப்பட்டிசல்லம் அவர்கள் சொன்னதும் இதுதான் இருக்கிறான் சொல்லுகிறார் பிறகு அல்லாஹான் அறிகிறான் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன சோதரர்களை நான் ஒரு திருப்பி என்ன கேட்போம் என்னன்னு கேட்போம் இதுக்கு அர்த்தம் இல்லைங்க ஒருத்தர் அர்த்தம் இல்லாத ஒரு வார்த்தை ஒத்துக்க மாட்டோம் பேச வீண் சொல்லிவிடுவோம் அப்படி ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறானே இதனுடைய அர்த்தம் அல்லாஹிற்கு தான் தெரியும் என்று சொன்னால் பிறகு அதை நம்மிடத்தில் அவசியம் இல்லை சோதரே நான் சுருக்கமாக சொல்வேன் அல்லாஹ் இதை சொன்னதற்கு அர்த்தம் என்ன சொன்னால் மனிதனே எனக்கு தெரியாது என்று நீ சொல் என்று அல்லாஹ் சொல்ல சொல்லுகிறான் ஆரம்பமே இதுதான் அல்லாஹை நம்புகிற மனிதன் முதல் முதலாக சொல்ல வேண்டியது எனக்கு மூளை இருக்குது அறிவு இருக்குது வாஸ்தவம் ஆனால் என்னுடைய அறிவை அல்லாஹு அல்லாஹு ஒப்படைப்பதற்கு பெயர் தான் அர்த்தங்களில் ஒன்றியது ஒப்படைக்குதல் அல்லாஹின் ஒப்படைத்து விட வேண்டும் அல்லாஹு நமக்கு வலிமையுள்ள மூலையில் இருந்திருக்கிறான் எத்தனை உலகத்திலே இயக்கங்கள் இருக்கிறதோ இதுவெல்லாம் மனித மூலையினுடைய உற்பத்தி தான் இதோ இந்த கட்டிடம் இருக்கிறது இந்த மசித கட்டிடம் இப்படி அமைந்து இருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு என்ஜினியருடைய மூலையிலே இது உற்பத்தி ஆவதற்கு முன்னாலே அவருடைய மூலையிலே வந்திருக்கும் அதற்கு பிறகு அது பேப்பரிலே வந்திருக்கும் அதற்கு பிறகுதான் அந்த கட்டிடம் இங்கே பார்க்கப்படுகிறது நான் போட்டிருக்கிற தொப்பி அதோ அவர் போட்டிருக்கிற பிளாஸ்டிக் தொப்பி நீங்கள் போட்டு இருக்கிற வட்டத்தொப்பி சில ஊர் சொல்லுவாங்க தஞ்சாவூர் கஞ்சி கொற்றான் ரம்ஜான்ல கஞ்சி வாங்கிக்கலாமா அதுல அப்படி ஏற்கனவே அதுக்கு எல்லாம் போட்டு தொப்பிக்கு என்னென்ன உற்பத்தி ஆகி இருக்கிறதோ நூத்தி பதினெட்டு மாடி ஆகட்டும் அந்த மாடியும் இந்த சின்ன மூளைக்குள்ளே உற்பத்தியான பிறகுதான் சகோதரர்களை சொல்லுவது சரி தாடியில எத்தனை பார்க்கறீங்களா ஒருத்தர் மீசையும் கொஞ்சம் ரசிக்கணும் ஒரு ஒரு மீசை இருக்குதுங்களா வர்ற மீசை எல்லாம் இப்படி இறங்கி இதோட நின்று சேர்ந்துடும் இப்படி போறது ஒண்ணு இப்படி வர்றது ஒண்ணு இது எல்லாமே மனிதனுக்கு முதல்ல மூலையில உற்பத்தியாக தான் உறுதி வருது வெளியே வருது மூலையில் வராமல் வெளியே வராது கை கடிகாரங்கள் இருக்கிறதோ எத்தனை செருப்பு இருக்கிறதோ எத்தனை சத்து இருக்கிறதோ என்னென்ன உலகத்தில் இருக்கிறதோ அத்தனையும் அவைகள் எல்லாம் பெரிது என்று சொன்னால் அவைகளை எல்லாம் உண்டாக்குகிற உண்டாக்க வேண்டும் என்ற ஐடியா போடுகிற இந்த மூளை அதை எல்லாம் விட பெரியது சகோதரர்களே இந்த காலத்திலே ராபோ இயந்திர மனிதன் எல்லா வேலையும் அந்த பஸ் ஏறி கண்ட காசு கொடுத்து இந்த இடத்துக்கு போகணும் போய் அந்த இடத்துல போய் இறங்கணும் ஒரு குறிப்பிட்ட வேலை அந்த இடத்துல செய்யணும் ஒரு போச்சு இடத்துக்கு போச்சு டவுன் பஸ் ஏறி வாங்குச்சு குறிப்பிட்ட இடத்துல போய் இறங்குச்சு எல்லாரும் இல்ல இயந்திர மனிதன் இது மனிதன் இப்ப இங்க சொல்லுங்க திறமை அதிகமாளை உ கைவிடனும் இருக்குது இந்த வித்தியாசம் மனிதனாக இருந்தால் யோசிப்பான் என்னுடைய மனிதன் அல்லவா சந்திரமண்டலத்துக்கு போகட்டும் போனவர்கள் வந்தவர்கள் நிறுத்திக் கொண்டார்கள் ஆரம்பித்து நிறுத்தி ஒன்பது வரைக்கும் போயிட்டு வந்ததுக்கு தெரிஞ்சு அங்க போய் எதுவும் வேலைக்கு ஆக போறதில்லை எதுக்குழங்கால் வரைக்கும் போகுது செய்ய முடியாது இருக்க முடியாது எத்தனை கோடி சொல்ல முடியாத சகோதரர்கள் புரிஞ்சிருக்கு நான் போனதுல எந்த அர்த்தமும் இல்லை அந்த சந்திரனை செவ்வாய்க்கு போகிறதா செய்ய முடியாமல் ஒரு கிரகம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அனுப்பப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அல்லது ஒன்பதுல அனுப்பப்பட்டு இந்த தொண்ணூத்தி அஞ்சாவது வருஷம் தான் அது போய் சேரப்போகிறதுக்கு பிறகு அவ்வளவு என்றால் அறிவு வேகமானது என்பதை நாங்கள் ஏற்றுக் ஆனால் இந்த அறிவை எல்லாம் படைத்த அல்லாஹனுடைய அறிவு எவ்வளவு வேகமானது இங்கேதான் சிந்திக்க வேண்டும் மனிதன் சிந்திக்க தவறுவது இங்கேதான் அல் அல்லா சொல்ல சொல்லுகிறான் எனக்கு தெரியாது அல்லாவுக்கு தான் தெரியும் எனக்கு புரியாது என்னுடைய அல்லாஹுக்கு தான் புரியும் நான் அறிந்திருக்கவில்லை என்னுடைய அல்லாஹ் அல்லாஹ் எல்லா காலங்களிலும் வருகிறான் எல்லாவற்றையும் நீங்கள் அறிவதில்லை முதாரினுடைய அறிவித்தவர்களுக்கு தெரியும் இருக்கிறது உங்களுக்கு முற்காலத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது நிகழ்காலத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது வருங்காத்தில் உள்ளதும் எதுவும் தெரியாது தெரியுமானால் யாருக்கு தெரியும் அல்லாஹூருக்கு மட்டுமே தெரியும் இன்றைய பற்றி முழு அந்தரங்கும் அல்லாஹூக்கு தான் தெரியும் நாளை என்ன நடக்கும் அதற்கு பின்னாலே சொர்க்கத்திலே நரகத்திலே நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிற ஒரு உலகம் இருக்கிறது அங்கே என்ன நடக்கும் அல்லாஹுக்கு தான் தெரியும் என்றால் என்ன என்று தெரியாது என்றால் என்ன என்பது நிரந்தரமாக இருப்பதைப் பற்றி சிந்திக்க கூட முடியாது ஏனென்றால் நாம எவ்வளவு சிந்திக்கிற ஓட்டம் இருக்குது அவரது அளவுக்கு கூடுதல் குறைவு இருக்கும் ஒரு தரையில் இருக்கிற தவளை ஒரு தண்ணி தேங்க போது பேசும்பு மனு எ தெரியாது சிலது சட்டம் போடுறது சில சத்தம் போடுறது இல்லை சிலது விசாரா செய்யும் சாட மாடையில பேசுது பேச்சை மாலை இஸ்லாம் சொல்கிறார்கள் நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தோம் என்று பறவை என்ன பேசுது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் இதே போல சிங்கமும் புலியும் தவளையும் பேசுது அந்த ரெண்டு தவளையும் பேசிக்கிட்டு இருக்கு இப்ப இந்த தரத்தவளை சொல்லுச்சு தண்ணி தவளை இடத்துல நான் வெளியே இருந்து வர்றேன் தண்ணி தவளை கேட்டு வெளியேண்ட என்ன வெளியே இருந்து வர்ற தண்ணி தவளை வெளியேட் மட்டும்தான் அந்த தவளை கேட்டு கேட்க பெரிய இடம் இருக்கு உலகம் ரொம்ப விசாலமான இடம் எந்த தவளை சொல்லுங்க அழுதுகிட்டே இருந்தாராம் பயன் முடிஞ்ச பிறகு அவர் அஜர்சு நினைச்சாராம் என்ன மாதிரி ஒரு அஜர்சு நம்ம பயான் இவர் மனசுல ரொம்ப பகுஞ்சிருச்சு போல இருக்கு என்ன அப்படி இருந்தீங்களே இதே கிதாபில் எழுதி மட்டும்னியா கூப்டு நம்ம பையானு விடுங்கிருந்த ஆடு செத்து போச்சு அந்த ஆட்டு தாடி உங்க தாடி மாதிரியே இருந்துச்சு அதை அது மாதிரி நீங்கள் எதையாவது நினைச்சிக்கிட்டு நீங்கள் ஆயிட்டு கிழமை பொங்கல் அங்கே போய் வந்து அப்படியே ஆயிருக்கு அப்படியா இருக்கு நான் பாட்டுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படியே ஆகக்கூடாது பாருங்க அதனால பேசுறவங்களும் கேட்குறவங்களும் கலந்துறணும் பேசுறவங்களும் பேசுகிறவங்களை தனி தனிமைப்படுத்துகிற கூடாது கேட்குறவங்களை தனிமைப்படுத்திட்டு பேசுகிற பாட்டுக்கு தனியாகிட்டு பேசிட்டு எப்படி பேசினாருங்கன்னு கடைசியில் ஒரு பையன் நான் ஒரு தடவை பயன் வெளியே போகும்போது பையன் ரெண்டு பேரும் பேசிட்டு போறேன் எப்படி இருந்துச்சுப்பேன் பயங்கரமா இருந்துச்சு அவ்வளோ என்ன பயங்கரங்கிறது இந்த காலத்தில் பயங்கரவாதமே கூடாதுங்கிறாங்க நம்ம பயானே பயங்கரமாக இருந்துச்சுங்க ஒரு குதி குதிச்சு அங்க அவ்வளவு தண்ணிக்குள்ளே அவ்வளவு பிரிச்சு இருக்குமா இதே போல சோதரே நிரந்தரமான சொர்க்கம் இருக்கிறது அது இந்த உலகத்தை போல எத்தனை மடங்கு பெருசு எத்தனை மடங்கு பெருசு சொல்லவே முடியாது இது அழிந்து போகக்கூடியது ஆயிரம் ஆகட்டும் ஆயிரம் கோடி ஆகட்டும் ஐயாயிரம் கோடி ஆகட்டும் அழிந்து போகும் ஆகிறது அழிந்து போகாதது அந்த அழிந்து போகாத அண்டத்தை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹனுடைய அறிவு மகா மகாவிசாலமானது அதை அளவுகோளால் அடக்க முடியாது உலகத்தில் இருக்கிற அறிவுகள் அத்தனையும் படைத்தவன் அல்ல உலகத்தில் எத்தனை அறிவுகள் எந்தெந்த துறையில இயங்கிக் கொண்டிருக்கிறதோ அது விஞ்ஞானமாக இருந்தாலும் செலவு செய்ய வைத்திருப்பவன் அல்லாஹ் சோதர்களே அந்த அல்லாஹ் இறக்கியது குரான் எனவேதான் அல்லாஹ் செல்லுகிறான் முதலிலே எடுத்த உடனே சொல்லுங்கள் அலிப் அருசம் தெரியாது தெரியும் அல்லாஹுக்கு தெரியும் இதை வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் வியாபாரத்தில் உட்கார்ந்து வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருகிற நேரம் கடையிலே விட்டுவிட்டு நான் சம்பாதிக்க வேண்டும் அல்லா அங்கே தொழுகைக்கு கூப்பிடுகிறான் பள்ளிவாசிலேயே இப்பொழுது கேட்டால் அது ஒரு பதில் சொல்லும் அப்படிச்சை எனக்கு தெரியாது அல்ல கூப்பிடுகிறான் நான் போவேன் இவருக்கு பெயர் முச்சிரி ரமதான் வந்துவிட்டது ரமதானுடைய காலத்தை மனிதர்களுடைய நேர்வழிக்காக எனவே ரமதானிலே முடிந்தளவு ஈடுபட வேண்டும் முடிந்தள விவாதத்தில் இதே போல பரவாயில் கட்டாயமாக கொடுத்தே தீர வேண்டும் பொய் சொல்லக்கூடாது ஏமாற்றக்கூடாது திருடக்கூடாது கொள்ளையடிக்க கூடாது லஞ்சம் லஞ்சம் வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது வட்டி வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது ியங்களை கண்ணாளை பார்க்கூடாது என்னுடைய மனம் சொல்லுகிறதே நன்றாக இருக்கிறதே என்று மனதுக்கு சொல்ல வேண்டும் உனக்கு தெரியாது என்னை விட நூறு மடங்கு அவரை விட நூறு மடங்கு அவரை விட ஆயிரம் மடங்கு அறிவிலே பெரியவர்கள் இந்த உலகத்திலே உற்பத்தி அத்தனை பேரை பார்த்து அல்லா சொல்லுகிறான் தான் தெரியும் அல்லாவுக்குத்தான் தெரியும் அல்லாவுக்குத்தான் தெரியும் மஸ்திலுக்கு வந்தால் எப்படி தொழுக வேண்டும் அல்லாஹ் சொன்னதை சொன்னார்கள் அப்படி தொழுக வேண்டும் போனால் எந்த முடியை வெட்டிவிட வேண்டும் விட்டுவிட வேண்டும் அல்லாவுக்கு தான் தெரியும் முடி என் வைக்க வேண்டியது எது வெட்ட வேண்டியது எது விட்டு வேண்டியது எது என்னுடைய அல்லாவுக்கு தெரியும் மீசை வைப்பதற்கு என்னுடைய அறிவை கேட்கக்கூடாத சோதரர்களே ஒரு முஸ்லிமுடையது ஆனால் எப்படி வைக்க வேண்டும் சென்றார்கள் அனைவாக அப்துல்லா நினைக்கிறேன் சென்றார்கள் அங்கே ஒரு பானையிலே ஒரு பானையிலே ஒரு கோியை முழுசாகும் இருப்போம் இந்த காலத்தில் பொதுவாக இந்த காலத்தில் ஆனால் ஒரு சில இருந்தார் அவர் அந்த ஒரு சார் இந்த காலத்தில் இன்டர்மீடிய குழந்தை போகும்போது மாட்டான பொது கூடி இருக்குது எல்லா கூடி இருக்குது புத்தகங்களை தபால் எழுதுவார் இங்கிலீஷ் தபால் படிச்சுக்குவார் சொல்லுவாங்க சாதாரண கூட இருந்தவங்க சொல்லுவாங்க பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களை பார்த்து இவர அந்த காலத்துல இரண்டாவது படிச்சவருங்க சொல்லுங்க அந்த காலத்து இரண்டாவது மதிப்பு கூடவா இந்த காலத்துக்கு மதிப்பு கூடவா காலம் முன்னேறி இருக்கிறது என்றால் படிப்பில் முன்னேறி இருக்க வேண்டும் அதே போல சில சொல்றாங்க அறுபது வயசுக்கார் திரகாத்திரமாக இருக்கிறார் ஓடி வர்றார் மனிதர்கள் இவர் அந்த காலத்து மனிதரார் இந்த காலத்தில் வைத்தியம் கூடி இருக்கும் போது நம்மள திறமையா இருக்கணும் நம்ம சக்தியா இருக்கணும் எல்லா வசதி பழசு நல்லதா புதுசு நல்லதா பட்டிமன்றமே நடக்க நல்லதா புதுசு நல்லதான் பட்டிமன்றமே நடக்குது எல்லா வசிக்கும் இதே போல துணி எல்லாம் முன்னேறி முன்னேறி பாலிஸ்டருக்கு வந்துச்சு அதுக்கு மேல வந்துச்சு அது வந்துச்சு அது வந்துச்சு இப்ப வெளிநாடுகள் மேலை நாடுகள்ல இப்ப நம்ம நாட்டில் கூட அநேகமான பேர் என்ன ஆயிட்டாங்க காட்டன் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காலம் இருந்துச்சு காட்டன் போட்டா அவனை காட்டாண்டு செதுக்கிட்டு காட்டன் போடுறவனா காட்டாண்டு சொல்கிட்டு இருந்தாங்க போடணும் அப்படி போடணும் இப்படி போடணும் அப்படியே மினுமினுக்கிறோம் பார்த்தா இப்ப மினுமினுப்பாக போட்டிருக்கிற ஆளை பார்த்தா ஒரு மாதிரியான காட்டாண்டு நினைக்கிறாங்க வித்தியாசம் காலம் முன்னேறு மாதிரி செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் அறிவு என்பது என்பது என்பது வேறு கல்வி என்பது கோழி சாப்பிடுவது கறி சாப்பிடுவது கரி என்பது வெறும் கறி சாப்பிடுவதற்கு தான் இறைச்சி என்பது வெறும் இறைச்சி சாப்பிடுவதற்கு தான் மீன் என்பது வெறும் மீன் சாப்பிடுவதற்கு தான் நாம உண்டாக்கி இருக்கிற மாதிரி வெஞ்சனம் சொல்றாங்க அது வெறும் சினமாக இருக்கும் போல இருக்குது நூறு ரூபாய் ஆயிருச்சு கிலோ தொட்டுமா இருக்கு அந்த காலத்தில் வயிற்று பிச்சு பிச்சு சாப்பிடுறது ஒரு கேள்வி வரும் சகாபாக்கள் முழு முழு ஆடு சாப்பிட்டு இருந்தாங்க சோதர்களே முழு முழு ஆடு கிடைச்ச நேரத்தில் கிடக்க வேண்டியது பட்டினியும் நம்ம இதுவும் இல்லை அதுவும் இல்லை நம்ம இதுவும் இல்லை அதுவும் இல்லை இப்போது வியாதிகள் தான் இருக்கிறது மிச்சம் அது ஒரு வயசாயிட்டா வியாதி இருக்கணும் இந்த காலத்தில் குறைஞ்ச ஒரு நீரிழிவு சக்கரவியாதியாவது இருக்கணும் இல்லாமல்கலைக்கழகத்தில் இங்கிலீஷ் என்னஸ்ட்ரால் அமெரிக்கா அதுக்கு மருந்து இங்கிலீஷில் தமிழ்ல சொல்றது எல்லாமே இங்கிலீஷில் ஒரு ஆடு வெந்து கொண்டிருந்தது அந்த ஆட்டை ஆறு ஏழு பீஸ் அவ்வளவுதான் போட்டு அப்படியே சட்டியில் வெந்துகிட்டு இருக்கு வீட்டுக்கு போனாங்க என்னன்னு கேட்டாங்க அந்த சஹாபி பதில் சொன்னாங்க மிஷ்கா சரி விவாகத்திற்கு சாத்துன் சாத்துன் ஊகதியம் ஒரு ஆடு அன்பளிப்பு வந்து அந்த ஆடு வென்று அப்படியே எடுத்துக்கொட்டு மிருதுவாகவும் இருக்கும் ருசியாவும் இருக்கும் சீக்கிரம் சாப்பிடலாம் ருசியா சாப்பிட வேண்டாம் மறந்துட்டு சாப்பிட வேண்டாம் பிரியாணி காவிரி படைச்சிருக்கிறான் எங்க பிரியாணி எல்லாம் இருக்கா நல்ல பால் கோவா எல்லாம் இருக்கா நல்ல ரசகுலாம் காஃபி இருக்கா நல்ல குலாப் ஜாமுன்லாம் காபி நமக்கு தான் ஆனால் பிஸ்மில்லா சொல்லி அலமதுல்ல சொல்லி சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் சொல்லலா சொல்லு ருசியாவும் மிருதுவாவும் இன்புமாக சாப்பிட்டாங்க வேண்டாம் சொல்லலே கொண்டு வர சொன்னாங்க இப்ப இன்னொருத்தர் போய் ஒரு முன்சப்ப கொண்டு கேட்டு சாப்பிடலாமா கொண்டு ட்ரெயின் சில பேர் வீட்டுல போய் இப்போ நானே போய் அதிர்த்து வீட்டுல போய் டீ கொடுங்கன்னு வாங்கி சாப்பிட்டா அல்லது அதிர்த்து எங்க வீட்டுல வந்து இப்படி மாற்றி வச்சு அதை எங்க வீட்டுல வந்து சந்தோஷப்படுவேன் சந்தோஷப்படுவாங்களோ அங்க கேட்டு வாங்கி சாப்பிடலாம் அதுக்காக எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடு சந்தோஷப்படுத்தாங்க நினைச்சு கூடாது உண்மையில சந்தோஷப்படுவாரா இல்லையா இல்ல சந்தோஷப்பட மாட்டார் அவர் அதை வருத்தப்படுவார்லாசன் கேட்டுவாங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க அதனால ஒரு முன்சப்ப செட்டில் கொண்டு வந்து கொடுத்தாங்க சாப்பாபி போய் சட்டியில அகப்ப விட்டு தேடி இன்னொரு முன்சப்பட்டு பிறகு சொன்னாங்க மூணாவது அங்க ஹதியா வந்ததுல நாயகமே மனுஷனுக்கு நான் நீங்கள் கையை அதனை விடுவீர்களே ஆனால் மிர் ரகத்தில் எழுதியிருக்கிறார்கள் அல்லாஹு புதுசு புதுசாக அல்லாஹு உற்பத்தி செய்து கொண்டே இருந்திருப்பார் உலக சாதாரணத்தை அழிக்க முடியாத வெற்றி வேணுமா சோதர்களே குரானும் தான் நமக்கு வழிகாட்டி அல்லாஹுடத்திலே மூலையை அடகு வைத்து விட வேண்டும் அல்லாஹு அடகு வைத்து விட வேண்டும் எனக்கு தான் மூளை இருக்கிறது என்று சொல்லக்கூடாது அல்லாக அறிந்ததை அல்லாஹ் சொன்னதை குரானின் மூலமாக அல்லாஹளுடைய சொல்லை அல்லாஹளுடைய ஆணையை இந்த உலகத்திலே நிலைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை ஊர்ஜிதம் செய்து கொள்வார் யாரால் இந்த உலகத்திலே மன்னாதி மன்னனாக பிறந்தவனுக்கு கூட அந்த சுகம் கிடைக்காது வாழ்க்கையிலே சுகம் வேண்டுமா சகோதரர்களே வாழ்க்கையில சுகம் வேண்டுமா நான் ஒரு உதாரணம் எல்லா இடத்திலும் சொல்லுவதில்லை இப்ப ஞாபகம் அசிங்கமான உதாரணம் பன்றி ஊர்ல எல்லாம் எய்து தெருவுல எல்லாம் அது மாதிரி பல இடத்துல பார்த்திருக்காங்க இந்த சாக்கடையில் எதுலிங்க சாக்கடையில அது படுத்துருக்கோம் குட்டி, குட்டிங்க பன்னெண்டு பதினஞ்சு எல்லாம் எங்கேயாவது லைனா போனோம் வரிசையா போகும் ஒரு தாய் மக்கள் நாம் பின்னாலும் இந்த சாக்கடையில் அது படுத்திருந்துட்டு அப்படி எந்திரி சென்று அப்படி ஊசிட்டு அந்த சென்று நடந்து போகும்போது இந்த குட்டி எல்லாம் நடந்து போகும்போது என்ன என்ன இன்றைக்கு உலகத்திலே ஹராமிலே சுகம் அனுபவிப்பெல்லாம் இது போல் தான் அது அசிங்கத்திலும் அசிங்கம் ஆக அசூசை பேச்சிலே நாச்சத்திலே அசூசையிலே சிங்கத்திலே கிடந்துவிட்டு அது சுகம் என்று கருதுகிறது அல்லவா இதே போல யாரெல்லாம் சாப்பிட்டு வீடு கட்டி இருந்து கொண்டிருக்கிறார்களோ சுகம் என்று நினைக்கிறார்கள் தர தவளை தனியா இருக்கு தண்ணி தவளை இடத்துல தர தவளை போயிருக்கு புலியும் ரெண்டு தவளையும் தண்ணி தவளை இடத்துல நான் வெளியே தண்ணி தவளை கேட்டு வெளியேண்ட என்ன சம்பாதித்து வீடுகட்டி இருந்து கடந்து மாத்து நடந்துட்டோன்னை அனுப்பு சோதர்களே இருக்கிற காலத்திலேயே புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மூளை பெரியதுதான் நம்முடைய மூளை மிகப்பெரிய வலிமை உள்ளது நம்முடைய மூளை மிகப்பெரிய வலிமை உள்ளது நேற்று வந்து கொண்டிருந்தோம் எங்கே திண்டு நேற்று கூட அவங்க யானை பிச்சை கேட்டுக்கிட்டு நேற்று சாயந்திரம் நடு ரோட்டில் யானையை வைத்து பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த யானைக்கு பின்னால ஒரு கார் வந்து இந்த நொட்டாங்க ஒரு அடி அடிச்சு ஒரு அடி அடிச்சு அந்த பின்னால் வர்ற காருக்கு அந்த நகரில் அவன் திரும்பி குச்சியில மனிதனுக்கு பயப்படவில்லை மனிதனுக்கு இருக்கிற அறிவின் காரணமாக மனிதனுடைய உடல் வலிமை எனக்கு தெரியும் இடத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்களெல்லாம் நான் வன்மையாக சொல்ல விரும்புகிறேன் நடத்துறார் வட்டி வியாபாரமே செய்கிறார் செய்யறது வட்டி அதுல வரக்கத்துங்களா முதலாம் இன்பமாக அடிக்கடி சொல்லுவது வைக்க வேண்டும் என்பதற்காக கொசு கடிக்கும் போது கொசு வந்து உட்கார்ந்து அடிச்ச ஓடிடும் கொஞ்ச நேரம் உட்கார விடணும் அப்ப ஊசி வைக்கும் ஊசி வச்சு அப்படி வைக்கும் அங்க வைக்கும் இங்க வைக்கும் மாத்தி மாற்றி வச்சு வச்சு உட்காந்து பாருங்களேன் வேடிக்கையே இங்க வைக்கும் சரி வரல அங்க வைக்கும் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் ஊசி வைக்கும் நம்ம சும்மா இருக்கணும் ஆடக்கூடாது அசையக்கூடாது ஆடாம அசையாம சும்மா பார்த்துக்கிட்டு நம்ம செய்ய செய்ய விட்டு வச்சுக்கிட்டு இதே தான் அப்படியே வச்சு வச்சு வச்சு எந்த இடம் பிடிச்சா எடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் ருசி கண்டவுடனே அந்த ரத்தம் வந்த உடனே அதற்கு ரத்தம் உள்ளே போக ஆரம்பித்த இதே போல சகோதரர்களே ஹரான் செய்யக்கூடியவர்களை ஹராமிலே சம்பாதித்து இந்த உலக வாழ்க்கையிலே பறக்கத்தாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே அவர்களை எல்லாம் விட்டு வைத்திருக்கிறான் நாம் கொசுவை விட்டு வைப்பது போல கொசுக்கு கொஞ்ச நேரம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வருஷம் நாம் அவர்களை விட்டு வைத்திருக்கிறோம் மெதுவாக பிடிக்கிறோம் அவர்கள் அறியாத வகையில் அவர்களுக்கு நாம் தவறை கொடுத்து வைத்திருக்கிறோம் நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சி அல்ல தன்னுடைய சூழ்ச்சி நீ என்ன ஏமாத்திர கருத்து சொல்ற கைதா கைதா பாருங்க ஆயத்தி ஆறு கருத்து என்னங்க அவர்கள் என்னை ஏமாற்றியாக நினைக்கிறார்கள் அவர்கள் என்னை ஏமாற்றி விட்டதாக பாருங்க இப்ப தொழுகாம நேர் மாத்தமா நடந்துகிட்டு சில சமயத்தில் பத்தியெல்லாம் வாங்கி பொருத்தி வச்சிருவார் பொருத்தி வச்சதுலாம் ஆயிரம் கலா இருக்கும் நிறைய எழுதி அங்க மாட்டிட்டு அதுக்கு ஒரு பத்தி பொருத்தி வச்சிட்டு செய்யறதெல்லாம் பேசறதெல்லாம் பொய் நடத்துறதது மாதிரி இருக்கிறேன் பையன் ஜோபுல பணம் எடுக்கிறான் பொஞ்சாதி சொல்லுங்க பையன் பணம் எடுக்கிற என்ன செய்த ஒரு நாள் கட்டை கழிச்சி அங்க மாட்டார் ஜோபுல பத்து பத்து ரூபா நோட்டு அப்படி வெளியே தெரியுற மாதிரி வச்சிருக்கிறார் கண்ண மூடி படுத்துட்டார் பையன் அப்படியே வந்தான் முடிக்கல உள்ள வந்து கால சரக்கு சரக்கு தேய்ச்சா முடிக்கல நல்ல ஊர்ஜிதம் பண்ணிக்க நான் ஒரு 10 தரவே இருமி இருமி ஊர்ஜிதம் பண்ணிக்க தா அத தூஞ்சிட்டாங்க. பாக்கெட்ல கை விட்டாங்க. பாக்கெட்ல கை விட்டாங்க. பார்த்தா இன்னைக்கு எப்போ இருக்குறத விட கூடுதலா பணம் இருந்துச்சு. அதனால 2 3 நோட் எடுத்துக்கிட்டாங்க. 10 ரூபாய் நோட்ல 2 50 ரூபாய் நோட் 1. மொத்தம் எவ்வளவு வாச்சீங்க? 70ங்க. 50ங்களா? 80. நீங்க 10ல 2 50ல 1ங்க. 70. எடுத்துட்டங்களா? எடுத்துவரு பிடிப்பார் இதே போற சகோதரர்களை நாங்கள் விட்டு வைத்திருக்கிறான் திரும்பி வரட்டும் என்பதற்காக அவர்கள் திருந்தி வரட்டும் என்பதற்காக இன்றில்லை நாளை இல்லை நாளை இல்லை நாளை மறுநாள் திரும்புவார்கள் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அல்லாஹும் ரசூலும் செல்லுகிறபடி அவனுடைய நேர் மார்க்கத்தின் பக்கம் இஸ்லாமின் பக்கம் குரானின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹ் அலி சாணு தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் உலக மக்களுக்கும் சௌசிக் தருவானாக என்று துவார்த்தை கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன் வாகர் தாவான